வணக்கம் சமையல் பகுதிக்காக உங்கள் அலைமையிலும் வெந்தய கீரை ஒரு கட்டு முந்திரி ஐம்பதுல இருந்து நூறு கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம் உப்பு ருசிக்கு ஏற்ப எண்ணெய் நாலு ஸ்பூன் மஞ்சபொடி கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியா தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மேய்ச்சி ரெண்டு ஸ்பூன் பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் நாலு கொத்தமல்லி தழி சிறிதளவு ஃப்ரெஷ் கிரீம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெங்காயம் ஒன்று தக்காளி ஒன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் செய்முறை முதல்ல சிக்கன் பீசஸ் நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருவோம் ஒரு பவுல்ல வெந்தய கிரியும் நல்லா கிளீன் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் கொத்தமல்லி தழி பைனா சாப் பண்ணி வச்சுக்கலாம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோம் தக்காளி கட் பண்ணி வச்சிடலாம் அப்படியா முந்திரியை வாம்ம் வாட்டர்ல ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதை வந்து பேஸ்டா அரைச்சி வச்சிடணும் ஸ்டவ் பத்த வச்சுக்கிட்டு ஒரு பாத்திரம் வச்சிருவோம் பாத்திரம் காய்ச்சதும் எண்ணெய் நாலு ஸ்பூன் வெட்டிடுவோம் எண்ணெய் காய்ஞ்சதும் பட்டை லவங்காயம் இலக்காய் அதை போட்டு ஃப்ரை பண்ணிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிப்போம் வெங்காயம் மதிங்கிறதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிடுவோம் ராஸ் மெல் போன உடனே தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுவோம் வதக்கிட்டு மஞ்சப்பொடி மிளகாய் தூள் தனியா தூள் போட்டு நல்லா டாஸ் பண்ணி விட்டுணும் நல்லா கலந்துட்டு வெந்தய கீரைய போட்டுடணும் போட்டு இந்த எண்ணெயில நல்லா வதக்கணும் கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கு அளவு கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக விடணும் மூடியை எடுத்துட்டு சிக்கன் போட்டுடலாம் சிக்கன் பீசஸ் போட்டுட்டு நல்லா கலந்து விடணும் எல்லாத்தோடயும் மிக்ச அளவுக்கு சிக்கன் கலந்து விட்டுட்டு கரம் மசாலா போட்டுடுவோம் கரம் மசாலா போட்டு கஸ்தூரி மேய்ச்சி நல்ல காயில அப்படி நசுக்கி விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த டிஷ் தேவையான அளவு உப்பும் கலந்துருவோம் உப்பு கலந்துட்டு முந்திரி பேஸ்ட் கலந்துருவோம் நல்லா கலந்து விட்டுட்டு முந்திரி பேஸ்ட் கொஞ்சம் சிக்கனோட சேர்ந்து வேகணும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா முடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விடணும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சு நல்லா தழுத்தலும் கொதிச்சு வேந்த உடனே முடி எடுத்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ரெஷ் கிரீம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா பண்ணிட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தாய் சாப் பண்ணி அதனால போட்டு தூவிட்டு கலந்து விட்டோன்னா சூப்பர் பான டேஸ்ட் என சிக்கன் மீட்டி தயார் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்